வணக்கம் நன்றினையின் தேர்தல் சிறப்பு செய்திகள் இன்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை தொகுத்து வழங்குவவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் பாராளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்டமாக தமிழகத்தில் முப்பத்தெட்டு பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்தது புதுச்சேரியில் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கும் இன்று தேர்தல் நடந்தது அதேபோல் கர்நாடகா 14, மகாராஷ்டிரா 10, உத்தரப்பிரதேசம் 8, பீகார் 5, அசாம் 5, ஒடிசா 5, சத்தீஸ்கர் 3, காஷ்மீர் 2, மணிப்பூர் 1, ஆகிய தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது சரியாக காலை 7 மணிக்கு அனைத்து தொகுதிகளும் வாக்குப்பதிவு தொடங்கியது காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் தமிழகத்தில் மதுரை தொகுதிகள் மட்டும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மீதமுள்ள முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் சரியாக மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது டோக்கன் கொடுக்கப்படும் சில வாக்குச்சாவடிகளில் மட்டும் வாக்களிக்க கூடுதல் நேரம் வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் நிலையில் வாக்குப்பதிவாகும் வாக்குகள் வருகின்ற மே இருபத்தி மூணாம் தேதி எண்ணப்படும் முடிவுகள் அறிவிக்கப்படும் தமிழகத்தில் வாக்குப்பதிவில் எந்தவித பிரச்சினையும் இல்லை அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தேர்தல் முடியும் நேரத்தில் சென்னை எம் நகர் விவேகானந்தா பள்ளியில் ஏராளமான மக்கள் வாக்களிக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மாலை 5 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக சத்யபிரதா சாஹூ குறைந்தபட்சமாக கன்னியாகுமரியில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்யம் ஏழு சதவீதம் வாக்குப்பதிவுகளும் வட சென்னையில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமும் தென் சென்னையில் மத்திய சென்னையில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு நாலு சதவீதமும் ஆரூரில் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது குறைந்தபட்சமாக பெரியகுளத்தில் ஐம்பத்தி ஒன்று பதிவாகியுள்ளது இதேபோல் புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் 5 மணி நிலவரப்படி அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து வாக்குகள் பதிவாகியுள்ளது மேலும் வாக்கு சதவீத விவரங்கள் நாகை அறுபத்தி ஏழு புள்ளி மதுரை அறுபத்தி நாமக்கல் அறுபத்தி ஸ்ரீபெரும்புதூர் ஐம்பத்தி கோவை ஐம்பத்தி பொள்ளாச்சி அறுபத்தி நீலகிரி அறுபத்தி நெல்லை ஐம்பத்தி கடலூர் அறுபத்தி திருப்பூர் அறுபத்தி இத்துடன் இன்றைய தேர்தல் சிறப்பு செய்தி நிறைவடைந்தது நன்றி வணக்கம்